வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அலோகிர்த்தனா மற்றவர்களிடம் ஏற்பட்டால் எதை குற்றம் என்று நாம் எண்ணுகிறோமோ அதுவே நமக்கு ஏற்பட்டால் சோதனை என்று அழைக்கின்றோம் ஆம் மற்றவர்களிடம் ஏற்பட்டால் எதை குற்றம் என்று நாம் எண்ணுகிறோமோ அதுவே நமக்கு ஏற்பட்டால் சோதனை என்று அழைக்கின்றோம் என்கிறார் எமர்சன் நன்றி வணக்கம்